الحمد لله <تصفيق> الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد الله لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم ما با اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون வர சமூ தும் புகழ் அனைத்தும் ஏகனாய நான் அல்லாஹூக்கே அர்ஷம் துல்லாம் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன் அந்த ஏகனாய நான் அல்லாஹ் எமது வெற்றிக்காக வேண்டி எமது நேர்வழிக்காக வேண்டி சத்திய தூதர் முஸ்தபா அவர்களை அனுப்பி வைத்தான் பின்பற்றும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாமின் இல்லத்தில் எழுத்துக்காப்புடன் வைத்திருக்கும் அல்லாமின் நல்லே அல்லா இவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் நான் வசையா செய்கின்றேன் கண்ணியமிக்க சகோதரர்களே எமது இஸ்லாமிய பெண்களை முஸ்லிம் பெண்களை நாம் எவ்வாறு பாதுகாப்பது என்ற தலைப்பிழிந்த புசுபாவை நோக்குவோம் அன்பாந்த சகோதரர்களே பெண்கள் கண்கள் என்பதாக பெண்களின் உயர்வை இஸ்லாம் பேசுகிறது உண்மையிலே பெண்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்ட காலத்திலே பெற்றெடுப்பார்கள் பக்கத்தில் இருந்து அங்கே பெண் பிள்ளையாக இருந்தால் அது உடனே புதைக்கப்படும் மூடு பலவ கூட வைக்காமப்படியே புதைத்து விடுவார்கள் மண்ணல்லி போடுவார்கள் அது அன்றைய கலாச்சாரம் இன்றைக்கே போஷன் நவீன கலாச்சாரம் அன்றைக்கு தாயும் தகப்பனும் சேர்ந்து பச்சை பிள்ளையை பெண் பிள்ளை என்பதற்காக வேண்டி புதைத்தார்கள் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு சுமார் நாலு மில்லியன் நாற்பது லட்சம் கட்பத்தில் வச்சு கரைக்கப்படுகிறது ஏன் பெண் பிறந்தால் தருத்திரியம் பிறந்தால் வேஸ்ட் என்பதாக ஒரு அநாகரிகமான கொள்கை இன்றைக்கு மீகுது அன்றைக்கு மீ சகோதரர்களே இப்ப அசுல அவர்களுடைய சத்தம் பெண்கள் புதைக்கப்படும் பொழுது பெண்கள் அழிக்கப்படும் பொழுது இன்று இவர்கள் மாலா அயன் மாலா நான் மாலா நான் ஆப்கானிஸ்தானில் கொலை செய்யப்பட்டதன் காரணம் என்ன என்னுடைய சத்தம் என்ன சொல்கிறது என்பதாக முஸ்லிம்களும் இஸ்லாமும் ஏதோ பெண்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை வாழ சொல்ல ஒரு டிராமாவை நடிக்கிறார்களே தவிர மாலாவின் சத்தம் அல்லது இஸ்லாத்துக்கு பெண் உரிமை யாரும் தேவையில்லை முஸ்லிம்கள் பெண்களை உருவாக்கி பாதுகாத்து வாழ வைத்தவர்கள் சொன்னார்கள் யார் இரண்டு பெண்களை பிள்ளைகளை தனது சொந்த மகள்களை சாப்பாட்ட கொடுத்து மாத்திரமல்ல ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கொடுத்து மார்க்கத்தையும் கொடுத்து வளர்த்தெடுத்தால் அவர் சொருக்காது என்னோடு இருப்பார் சொருக்கத்திலே இவ்வளவு பெரிய ஒரு சாதனை தான் சகோதரர்களே எங்களுடைய கோடியாக பேங்க் பேலன்ஸ் வைக்கிறத விட எங்க அழகான வளர்த்து அழகான அழகான எக்ரிகல்ச்சர் அத விவசாய நிலத்தை உருவாக்குறத விட சகோதரர்களே நல்ல ஒரு சமூகத்துக்கு நல்ல பிள்ளைகளை பெண் வளர்த்த இஸ்லாம் சொல்லி சொல்லி அருமையான சகோதரர்களே கண்ணியமானவர்களே எனவே இஸ்லாம் பெண்களை மிக சரியாக அளந்து காட்டியது உலகம் மொத்தமாக சொல்றேன் இப்ராஹிம் அலை உதாரணத்தை சொன்னாங்க பெண்கள் யாருமாயில் அலைனால சந்திச்சாங்களே சந்திச்ச நேரம் சொன்னாங்க மருமகள் தான் இருந்தா கணவன் இருக்க முதல் மருமகள சொல்லுங்க குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் பெண்கள் ஒரு வீடு இருந்தா வாசல் இருந்தா தான் உள்ள போகலாம் சகோதரர்களே பெண்களின் மூலமாகத்தான் குடும்பத்தின் அஸ்திவாரமே உருவாக்கப்படும் ஒரு மரத்துக்கு வேர் போன்றி ஆணி வேறு அது மறைந்திருக்கும் ஆனால் அந்த வேற வச்சுத்தான் மரமே இருக்கும் இது போலீசன் யுத்த கலத்திலிருந்து அவங்களோட பெண்கள் ஒட்டகத்துல வரும் பொழுதே அந்த ஒட்டக ஓட்டிய பார்த்தே அந்த ஒட்டகத்தை பிடிச்சு கொண்டு வரக்கூடியவங்கள பார்த்து சொன்னாங்க கவனமாக ஒட்டகத்தை ஓட்டி மெதுவாக நிதானமாக ஒட்டகத்தை ஓட்டுங்க சொல்லிட்டு சொன்னாங்க சரதா அலுசல்லம் ஏனென்றால் பெண்கள் கண்ணாடி குடுவையை போன்றவர்கள் ஆனால் பெண்களின் வாழ்க்கையில் சகோதரி தாய் மனைவி சகோதரர்களே பிள்ளை இந்த நாலு பேரிலே ஏதாவது ஒரு சொன்னால் அதை சமூகத்தால் சீர் செய்ய முடியாது புத்திமதி பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படி யோசனையோடு அதே மாதிரி உங்கள் குடும்பத்தையும் உங்கள் மனைவியையும் உங்கள் மகளையும் உங்கள் சகோதரியையும் உங்கள் பிள்ளையையும் சகோதரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லா சொல்லுகிறான் என்ன செய்ய பாதுகாக்கிறது பெண்களுடைய நிலைமை எப்படி என்று பொதுவாக பேசப்படுகிறது அந்த அசுத்தமான விடயங்களை நான் இந்த இடத்துல சொல்ற நோக்கம் இல்லை அருமையானவர்களே ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவையா பெண்கள் பத்தி நித்தனமாக சுத்தமாக வாழ வேண்டுமா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் டொனிக் ஈமான் அல்லாவுடைய பயம் அல்லாவோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதாக NASA போகும்பொழுது எந்த தவறையும் எந்த இன்ஜினியரும் செய்ய பின்னால் ஒரு சக்தி எனக்கு பின்னால் ஒரு கேமரா என்னது இந்த பயம் வந்தான் கம்பெனிக்குள்ள கவனமாக சொல்றான் உங்களுடைய முதலாவது ஆண்கள் பெண்கள் பொதுவாகத்தான் அருமையான இந்த டிகிரியை முடிக்க வைக்கணும் பெண்களுக்கு மகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அருமையான சகோதரர்களே இது முடிச்சிருந்தா சுத்தமாயிருப்பான் பக்குவமாயிருப்பான் மரியம் சுரா மரியம் பேசுறான் மரிய இளமையான பெண் தனிமையில் இருக்கிறார்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் வருகிறார் ஒரு ஆண் தனிமையில வேறு யாரும் அங்கே இல்லை அருமையானவர்களே உண்மையிலே வந்தது ஆண்பிலே மலர் வந்தாங்க ஏன் வந்தாங்க இஸ்ரா ஈசாரத்துடைய ரூக ஊத வந்தாங்க ஈசாலை உடம்புக்குள் இருக்கிற உயிருக்கும் ஈசாவுடைய உடம்பு இருக்கக்கூடிய உயிருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அல்லாஹ் தந்தையோடு சேர்த்து எல்லாம் தந்தை இல்லாமல் தந்தை இல்லாமல் அல்லாஹுடைய அற்புதத்தான் ஒட்டகத்தை வெளியே போன்றே மரிய வயிற்றிலிருந்து கூடிய உலக கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்கும் உண்மையிலுதான் மரியம் தனியாக இருக்கும் பொழுது அலை இஸ்லாம் வந்து சொன்னார்கள் அல்லாவுடைய கட்டளை படி ஊதினார்கள் அவர்கள் நிச்சயமாக இறங்குவார்கள் அவர்கள் அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இறங்குவார்கள் இது எனது கொள்கை இது எனது அக்கீதா இது எனது ஈமான் இதனால் தான் அடையாளம் உள்ள டிடாதீங்க என்று சொல்றோம் ரூபாய் கொள்கைக்கு சிரித்து மாற்றமான கொள்கை இந்த இடத்துல வந்தது மலக்கே இருந்தா தொடர்போடு அருமையான சகோதரர்களை பெண் சொன்ன ஒரு நுக்தாவை குரானில் சொன்னா சகோதரே டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் அழிய போவதில்லை அதிலே ஒரு பெண்ணுடைய பேச்சு அல்லது ஒரு பெண்ணுடைய பேச்சு பதிய எங்கள் பெண்களுக்கு படிப்பினை ஆகட்டும் எங்கள் தாய்மார்களுக்கு அதுதான் அல்லாவினுடைய பயத்தை ஏற்படுத்தும் அத்திவாரமாக இருக்கட்டும் தேடுகிறேன் அல்லாட பேரை சொல்லி உங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் நீங்களும் உண்மையான ஒரு ஆம்புலர் சொன்னா அல்லாவை பயப்படக்கூடியவராக இருந்தா இங்கிருந்து ஒதுங்குங்கோன்னு சொல்றா ஈசா அலி இஸ்லாத் தாய் மரியம் அலி இஸ்லாத்து வசலாம் யாரும் அங்க பாக்குறதுக்கு இல்ல ஆனா என் மனைவியின் தொடர்பு இருக்கிறதா இல்ல எல்லாத்துக்கும் சிலவங்களுக்கு சில வார்த்தைகள் காரமாக பிடிக்கும் சகோதரிகளே எங்கடைய வார்த்தையுடைய காலத்தை விட சரையத்துடைய சட்டங்களை அன்பாந்தவர்களே அருமையானவர்களேங்கள் என்றால் ஹதீசுக்கு ஆனால் பெண்களுடைய சட்டங்கள் பெண்களுக்கு பெண்களுடைய மகரமியத்துகள் பெண்களுடைய வாய்ஸ் பெண்களுடைய நடை பெண்களுடைய உடை திட்ட தெளிவாக கொரான்ல அல்ல பேசி முடிக்கிறான் ஹதீஸ் இடம்பெற்ற அவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் இது தவறினா உலகத்தில் எல்லா நடக்கும் உலகத்தில் நடந்த முதல் கொலை காரணம் ஒரு பெண்ணுடைய அடிப்படைதான் இவருக்கு மாச அந்த பெண்ணு அவருக்கு மாச அல்லாவுடைய பயம் இல்லாதவர் கொலை செய்தார் அடுத்தவரை முதல் கொலை உலகத்தில் விழுந்தது பெண் என்றை வைத்து கௌன் ஒட்டகத்தை அறுத்தார்கள் அதற்குள்ளே மறைந்திருந்தது ஒரு பெண் தான் ஒகத்தை சொன்னா நான் உனக்காக வேண்டி வாழ தயாராக இருக்கிறேன் உலக வழிகளில் சூழ்ச்சிகள் சதிகள் செய்யப்படுவது அனைத்தும் பெண்களை வைத்து என்ற உண்மையை இன்று இந்த மலாலா சத்தம் உங்களுக்கு உணர்த்தும் சகோதரர்களே புரட்சிக்கு பின்னால கூட இருந்தது பெண்கள் தான் துருக்கி இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் அடித்தளங்கள் எத்தனையோ இருக்கிறது சகோதரர்கள் அருமையானவர்கள் அதனாலதான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அல்லாத பயம் வந்துடும் இதை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆண்களுடைய பொறுப்பு அன்றைய சஹாபி பெண்களை பெண்மணிகள்து சொன்னா பெண் வெளிய போகும்பொழுது பெண்கள் சொல்லுவாங்களோ அனுப்பி போனாங்களோ இதே மாதிரி அந்த பெண்கள் சொல்லுவாங்களா பாருங்க நீங்க போறீங்க சம்பாதிக்க போறீங்க பரவாயில்ல சம்பாதிச்சு கொண்டு வாங்கல் ஜூ நா பசியில பெண் சொல்ற தரக நெருப்பாக சொன்ன பெண்கள் கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது என்ன கொடுத்த லிஸ்ட் அறியாண்டு செக் பண்ண மாட்டாங்களாம் முதலாவது கேட்பாங்களா மாதா நசலத்தில் ஆயா இன்றைக்கு என்ன வகை வந்தது அருமையான சகோதரர்களே மாதா தமின் எதை பாடமாக்கீங்க பெண்மணி சகோதரர்களே இப்ராஹிம் அலை முதல் மனைவியை கஷ்டமாங்களோ ஆண்கள் பாஞ்சி ஓடுவாங்க அல்லா உட்டு கடனா வட்டியா எல்லாம் சம்பந்தப்படும் தனி வாழ்க்கையிலும் பக்குவம் வராது சம்பாதிப்புல பக்குவம் வராது நானும் தம்பின் கோட்ல நிப்பாரி சொந்த காணித்துண்டுக்கு ஒரே தொடர்ந்து வளர்ந்தும் பிரிவும் வைத்தார்கள் சொந்த தாயுடைய ஜனாதாவுக்கு வரவேணா அந்த கொண்டு வந்தா இப்படி எல்லாம் நடக்கும் பெண்களுடைய வாழ்க்கையில மறுமீட விளப்பம் இல்லை சொன்னார் அல்லாவுடைய பயம் இல்லை சொன்னான் அருமையான சகோதரிகளே இதத்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாமோட மருமகளோட பேசினோடே இப்ராஹிம் அலே இஸ்லாத்துக்கு சொன்னாங்க இப்ராஹிம் அலி இவ சொல்ற வார்த்தை துணியாண்டு நலவும் இல்ல இவருக்கு பின்னால வர பரம்பரையில நலவும் ஒரு பெண்ண சும்மா தலா சொல்ல ஆனா நபி சலா நபி இப்ராஹிம் சொன்னாங்க மகன் வந்தா வீட்டு வாசல் படிய மாத்த சொன்னான்னு நான் சொன்னான்னு சொல்லுங்க வந்ததுக்கு பின்னால சொன்னாங்க இப்படித்தான் ஒரு மனிதர் வந்தாரு முன்பின் அறிமுகம்ோச்சாரை மாற்றும்படி பெண்களுக்கு முஸ்லிம் பெண்களுக்கு ஒவ்வொரு வருடம் முப்பதாயிரம் திருமணம் நடந்த முடியுது என்ன காரணம் பெண்ணுக்கு தெரியும் தெரியும் தெரியும் தெரியும் பேசத் தெரியாதே தெரியாதே இந்த பேச தெரியாது பாத்திமாவுக்கு திருமணத்துக்கு முன்னால் இரவு ரசூர் அசிஹான விடயத்திலும் விடத்தில் அல்லாவை பயந்து கொள் அடுத்தால அதே கோத்தை சேர்ந்த அதே இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவவோடையும் பேசினாங்க மாமா மருமகள் மகரம் பேசலாம் பேசி பார்த்தா அவர் சொன்னா அதே தொழில் அதே வேட்டைக்கு போய்கிறார் அதே நிலல்ல ஹிஜ்ரே இஸ்மாயில் அதே இடத்துல தான் குடும்பம் இருந்துச்சு வேற எந்த மாத்தமும் இல்ல அவக்கு வந்த வருமானமே தான் இவக்கும் கிடைச்சா சாப்பாடு இல்ல அதே இடத்துல அந்த பெண்மணி பேசினா அல்ஹம் இல்லா அல்லாஹ் பெரிய ரஹ்ம செஞ்சுகிறான் போதும் இது இந்த வார்த்தையை பேசினோன்னு இப்ராஹிம் அலே சொன்னாங்க வீட்டு வாசல்படியை பாதுகாத்துக்கோம்போ வீட்டு வாசல்படி தெரியுமா அப்படியே அரபு பரம்பரை பரம்பிச்சு பரவிச்சு ஜெனரேஷன் சகோதரர்களே அந்த நாலு அந்த அது நானுக்கு நான்கு பிள்ளைகள் அந்த நாலு ஒன்று இல்லியாஸ் இல்லியாசுக்கு ரெண்டு பிள்ளைகள் அதுல ஒருவர் முதல் முதருடைய பரம்பரை அப்படியே அரபு மக்கா மண்ணுக்குள் அப்துல்வா அதுக்கு பின்னால முஹம் வந்தார்கள் நல்ல வீட்டு வாசல் படியில் இருந்துதான் அல்லாஹ் சுத்தமா பேசினாவே அல்லஹ பயந்து பேசினாவே அல்லா மறக்காம நடந்தாவே அவட குடும்பத்தில் சுலேஹா ஓடும் பாவத்துக்கு அழைக்கும் பொழுது அல்லா அல்லா என்றா இவருக்கு இவருக்கு இந்த தக்குவா அங்கிருந்து வந்து இவட உம் அம்மா பரம்பரையை சேர்ந்தவர் தான் சாரா சாரா மிசுல வச்சு மன்னன் அந்த மன்னன் இந்த சாராவ பாவத்துக்கு அழைக்க தயாராகிறான் அல்லாட்ட கெஞ்சு பெண்மணி தாய் கெஞ்சொழும் பாவத்தில் சகோதரி கெஞ்சொழும் மனைவியை மாறி அருமையான சகோதரர்களே அவர் சொன்ன நான் வாழ்ந்த பெண்மணி என்னை நீ நீ பாதுகாப்பாக விளையாடும் அடிமையாக கொடுத்தாங்க அந்த அடிமை பெண்ணாஹிம் அலை இஸ்லாம் நிகா செஞ்சு வச்சாமல் இப்ராஹிம் அலிப்பட்ட தொடர்பு ஒரு பெண்மணி முழுக்க கதவை பயம் இல்லாம அந்த இடத்துல கால மரியாவை பயத்தோடு இருந்த பெண்மணி சொல்ற பாவம் வேணும் அல்லார பயம் இல்லாத இந்த பெண்மணி பேசின பேச்சையும் குரான் பதிவு செய்கிறது இது என்னுடைய சொந்த தலையில் இருந்து சொல்லல சகோதரர்களே நானும் நீங்களும் நம்பிய பெண்ணுடைய பாதுகாப்பு தொடர்பிலே இருக்கிறது அல்லாவை நம்பி வாழ்வதிலே இருக்கிறது அல்லா கண்காணிக்கப்படுகிறாய் பெண்ணே என்ற பயத்திலே இருக்கிறது அருமையான சகோதரர்களே என்ன சொன்னாங்க நான் உடன்படமாட்டேன் நான் தயார் இல்லை இதுக்கு அப்படின்னு பயந்து நின்ற சகோதரர்களே காரணம் என்ன அவட உம்மம்மாம் இது மாதிரி பயந்துகிறான் பரம்பர பயன் அதனால தான் சொல்ற பிள்ளைகள வாழ்க்கையை சரி செய்யற என்று சொன்னாலும் சரி நல்ல ஒரு சமூக அல்லாவுடைய தொடர்பு நூத்துக்கு நூறு சரியாகிறது கலக்கிற ஐடியா கேட்கல போய் வாரிட்ட கேட்கிறோமோ பி போட்டு கேட்கிறோமோ படிச்சது வாழ்க்கைதான் செக் பண்ற மாதிரி இந்த உம்மா கொடுத்த அல்லாத பயத்தை பின்னால கேட்க மகளே யாரும் கலக்கவான உமர் உடைய சட்டம் ஆனா எங்களுக்கு தேவை சட்டமெல்லாம் அமலுக்கு வாரண்ட என்ன சொல்லணும் அருமையானவர்கள் அல்லாட தொடர்பு தேவை அல்லா இல்லாத இடமில்லை அல்லாவுடைய பார்வை இல்லாத இடமில்லை கண்காணிப்பு இல்லாத உமருடைய ஆட்சி உமர் பார்த்துக் கொண்டாடுகிற இந்த பெண்மணி கேட்டா கல்யாணம் முடிச்சு அமீருடைய அவனுடைய பார்வையில் இருந்து எனக்கு தப்பேதுமா இந்த பால் பீச்சில் நடந்த சம்பவம் இன்றைக்கு பல்கலைக்கழகத்துக்கும் தேவையா இல்லையா பாடசாலைக்கும் தேவையா இல்லையா இப்ப இந்த பெண்மணியை எங்கே மனுப்பலாம் வாங்கி கொடுத்த சொந்த கணவன் வில் கற்ற பேஸ்புக் நம்பர் மாறும் அருமையான சகோதரர்களே கண்ணியமானவர்களை அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க இவ்வளவு பெண்ணா மகன்களில் ஒருவரை அந்த உமா ஆசிம் என்று சொல்லப்படும் அவர் இந்த பெண்மணி அப்துல்ல அப்துல் அசீஸ் பின்வான் மர்வானுடைய மகன் அப்துல் அசீஸ் மனந்தாங்க சகோதரிகளே அந்த ரெண்டு பேருக்கும் கிடைச்ச புள்ள தான் உமர்ல் இவர் உதயமான ரெங்கிந்து பால தண்ணி கலக்கையிலா படைச்ச ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற பயத்தோடு வாழ்ந்த குடும்பத்திலிருந்து சகோதரர்களே எனவே பெண்கள் எந்த நபி பெண்களாக எந்த நபிமார்களும் வரல எல்லாமே நபிமார்கள் ஆண்கள் ஆனா இந்த நபிமார்களை சுமந்தவங்க பெண்கள் தாய்மார்கள் வழிமார்களை சுமந்தவங்க தாய்மார்கள் பெண்கள் எனவே அருமையானவர்கள் அந்த பெண்களுடைய சீர்திருத்தத்துல முதல் கட்டம் அல்லா கூட தொடர்பு கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாவை கொடுத்துட்டு இதை யாரும் காணாத இடத்துல வச்சு எனக்கு வாரக்கிழமை தா அம்மான்னு சும்மா கேட்டு பார்த்தா மகிட்ட எ சகோதரிட நிலம் என்ன செக் பண்ண போறது இல்ல நாங்குதுன்னு சொல்லுவாங்களே கோழியை கொடுத்து எல்லா மாணவ கையிலையும் அறுக்க சொன்னா யாரும் பார்க்காத இடத்துல அறுத்து எல்லாருமே அறுத்தாங்க ஆனா ஒரு கோடியை மாத்திரம் கோழி எடுத்துக்கொண்டு வர என்ன பண்ணி அறுக்கலையா எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன் யாருமே பார்க்காத சகோதரர்களை அன்பாந்தவர்களே முதலாவது பெண்களுக்கு பெண்கள் செத்தாலே நிம்மதியாக குன்றாங்க பிராவு மாறி ஆட்கள் இருக்கிற காலம் இது இப்ப என்ன செய்யறது அதுல தப்புறத்துக்குள்ள வலிதான் சகோதரர்களை முதலாவது தப்புவா இது எங்களுக்கு பட்டுதே இல்லை பிசிக்கல் என்னால நாங்கள் நினைப்போம் உலக சுகாதார திணைக்கலாம் இந்த சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன சட்டத்தை போட்டோ அதை மாசால ஒரு கிழமைக்கு தூங்குறதும் அதோட எலும்புறதும் அதோட என்ன சுத்தம் இது பிசிக்கல் முடிக்கு ஜெல்லா அதை கழுகிறதுக்கு நேரமும் இல்லை இருப்பாரு சுத்தம் ஆயுது இஸ்லாம் சொல்ற சுத்தம் வெஸ்டர் சுத்தம் எம்பி முஸ்லிம்களை டொய்லெட்ல தண்ணி வைக்கிறதுக்கு அந்த சுத்தத்துக்கு நாங்க இன்னைக்கு மத்தவங்க சொல்லி தர வராங்க உலக சுகாதார திணைக்களத்தால் ஒரு டே உண்டிக்குது அந்த தினம் என்னன்னு சொன்னா எல்லாரும் கை கழுகுற தினம் கை கழுக பழக்கிறாங்க இப்பதான் சுத்தத்துக்கு இஸ்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கை கழுக சொல்லியது அஞ்சு தடவை தொழுதா கிட்டத்தட்ட ஒரு தடவை மூணு தடவை கழுவினா பதினஞ்சு தடவை ஏழு வயசுலேருந்து கை கழுகுது புள்ள இஸ்லாம் இப்பதான் உலக சுகாதார திணைக்களத்தால் பலத்திரான கை கழுகுறதுக்கு இஸ்லாம் ஆயிரத்தி வருடத்துக்கு முன்னால கழுக சொல்லிட்டு நகத்தை வெட்ட சொல்லிட்டு இந்த சுத்தத்தை நல்லா தெரியும் இதே மாதிரி தான் சகோதரர்களே ஈமான் பழுதாகாம பெண்களை பாதுகாக்க சொல்லியது ஒரு உதாரணம் சொல்றேன்டா செல்லாது சொன்ன காலத்தில் பெண்கள் தொலை வருவாங்க முதல் சப்பு சப்புகள்ல மிக நல்ல சப்பு ஆண்களுடைய முதல் சப்பு ஆண்களுடைய சப்புகள்ல மிக கெட்ட சப்பு பின்னால் இருக்கும் சப்பு பெண்களுக்கு பக்கத்தில் இது எங்க மசிது நபையில் என்ன நேரத்தில் தொழுகையில ஆணும் பெண்ணும் நெருங்குறது அந்த சகோதரர்களே தெளிவா நாம் சொல்லுகிறோம் யார குறையும் கொத்திட்டு போறதுக்கல்ல சரியத்தை யோசிப்போம் சட்டம் என்ன சொல்லுகிறது மார்க்கை பேசுகிறது அருமையானவர்களே பள்ளிக்குள்ள வந்தா பெண் பக்கத்துல வாரது ஆபத்து நாள் இந்த கண் இப்படியான கண்ணை பார்த்து சொல்றாங்க என்ன செய்யறது சகோதரர்களை கோவிச்சு கொள்ள இந்த ஏப்ரல் வரைக்கும் எங்களுடைய பெண்கள் நிலைமை சென்ட்ரல் நாற்பத்தி மூணு மாணவிகள் ஒரு காலத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் வெஸ்டர் கண்ட்ரிஸ்ல இந்த செய்தி பகிரங்கமான பத்திரிகை எழுதி நாங்கள் இது நவமணி பத்திரிகை இருபத்தி அல்லது இருபத்தி மூணாம் தேதி ஏப்ரல் மாதம் இதுவரைக்கும் கொடுத்த ரிப்போர்ட்ட நாப்பத்தி மூணு மாணவி யார் என்ன பாதுகாப்பு தனிமையில வீட்டை விட்டுட்டு வெளியே போனாரு யூசுப் அலே இஸ்லாம் சுத்தமான நபி சுத்தமான நபி ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு தவறு செய்யறதுக்கு குரான பேசு சொல்லாம் அது பயம் அடுத்து மஹரம் இல்லாத ஆணுடைய தொடர் ஒரு பெண்ணோடு இருக்கக்கூடாது இப்ப யோசிப்பாருங்களோ வீட்டுடைய சூழல் என்ன ஒரு வந்து ஒருப்பிடு சொ பண்பாடோட பார்த்தா இது என்னுடைய மனைவி இது என்னுடைய தம்பியின் மனைவி அப்படின்னு மெனஸ் சொல்லும் அடிமனம் சொல்லும் அப்ப ஒரு தான் கேட்டாங்க என்ன சொன்னு என்ன சொன்னார்கள் எதை சொன்னார்கள் பயப்படுற மாதிரி பயப்படுங்க சகோதரர்கள் ஓடினாங்க ஓடும் பொழுது அவங்க ஓடினாங்க அவர் சொல்றார் ஒரு சகோதரர் அடிபட்டு என் கால உட்டிப்பட்டு போகுது ஆனால் அதனால் எனக்கு தூக்க நினைக்கல வல்லாகி இதை சொன்னார் ஒரு சகோதரர் அப்படித்தான் மௌத்து போடுற ஓட்டம் இது மாதிரி மயிலிக்கு பயப்படுங்க ரசுதா சொல்லிக்கிறாங்களே அந்த பயம் இங்குதான் என்னுடைய வீட்டுல நாங்க சட்டோமே இது செல்லுபடியாகுமா எத்தனை அல்லாத சட்டத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இஸ்லாமிய சகோதரிகளே நாம் எத்தனை சரியத்துடைய சட்டங்களை எரிக்கிறோம் குறிப்பாக இந்த பெண்களுடைய விடயத்திலே வீட்டுடைய சூழலை நான் தெளிவா பேச தேவையில்லை இதுக்கு என்ன செய்யறது யாரு பொறுப்பு கடமை சகோதரிகளை சிலவங்களுக்கு பிஸி த்ரீ பண்ணுவாங்க கோவிக்காதி கோவிக்கோம்பான அப்படி செய்யறவங்க கோவிக்கும் இது சரியாது மட்டும் பாருங்களுக்கு போய் வாங்களே என்ன அனுமதியில எந்த சரியத்தை வைத்து எந்த சட்டத்திலே எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இவ்வளவு பயன்தாங்க ரசுல்லா ஆட்டோக்கு எவ்வளவு தூரம் இதை யோசிக்கிறது இஸ்லாம் இதில் இருந்து பெண்களை பாதுகாப்பது இஸ்லாம் சொல்ல முடியாத பாதுகாக்க தெரியாதீ சரி எல்லாமே சரி சூழல் என்ன அருமையான சகோதரிகளை கண்ணியமானவர்களே நெருப்பும் பஞ்சியான் இதான் விளங்கப்படுத்து உண்மையின் தான் இதுலாவுடைய தெளிவும் தான் பெண்களை பாதுகாக்க வேண்டுமா பெண்களுக்குரிய சூலல் தேவை அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பு கணவனுக்குரியது பெண்களை பாதுகாக்கிற முரண்டி முரண்டல்லா சொல்லுகிறான் அதனால சகோதரே சூழல் தவறிச்சு சொன்னா எல்லா பக்குவமும் தவறிடும் இஸ்லாம் இதை விளங்கித்தான் சட்டத்தை போட்டியது இஸ்லாம் ஏன் நடக்கும் வரும் இது பெண்களுடைய சட்டத்தை வகுத்து இதை முன்னுக்கு கால் வச்சுங்க ஆபத்து அதை அனுபவிக்கத்தான் வேண்டி வரும் அதை பார்க்க வேண்டித்தான் வரும் அருமையான சகோதரர்களை அதனால நீங்க என்ன செய்ய பெண்ணுடைய தெரியுமா தன்னுடைய பெண்ணு ஒரு பெண்மணி வீட்டிலிருந்து தண்ணிய ஊத்துறா அன்னி ஆண்டு எப்படி குழம்புவாங்க உடுப்பூசிட்டு போன அப்படியே நஜீஸ் ஆகிட்டு கோபம் வரும் சரிதானே சரி இவ்வளவு அலங்கரிச்சு கொண்டு எப்படி வெளிப்படுத்தக் கூடாது என்று சொல்லப்பட்டதோ எல்லா அமைப்புகளையும் பெண் வெளியே போறா அது தாயாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் அந்த பெண்மணி நடக்கும் நடையை இவரது ஈமான் பழுதாக சொன்னா இவக்கு தான் சொல்றாத்தும் அதே மாதிரி இந்த பெண்ணுக்குரிய சொந்தக்காரருக்கு அல்லா மறுமையில சொல்லுவான் உனக்கு தௌபாவே இல்லை உன்னை சுத்தமாக்கவே இல்லாதே அப்படின்னு அல்லா சொல்லுவான் சகோதரர்களே அதனால எங்கட பொறுப்பு இல்லையா என்கிற கட்டாயமான பொறுப்பு தான் பெண்களுடைய சூழல சரி செய்யறது அது பயணத்திலே தான் ஒரு ஆண் வெளியே போனா கூட உமரதுக்கு கூட ஒரு ஆண் வெளியில் இருந்து சட்டமா ஒரு பெண்மணி சொல்றா தனிமையில் இருந்து அல்லாவுடைய பயன் மட்டும் இல்லை இந்த கட்டில் எனது கணவனுக்கு பதிலாக பேரொருளை நான் பார்த்திருப்பேன் எங்கிருந்து அந்த சகாபாக்களின் வீட்டுக்குள்ளே இருந்த இந்த சட்டம் உடனே உமர்ந்து பெண்ணுடைய என்ன செய்வது இந்த சூழலை பாதுகாப்பது மனித தந்தையை பாதுகாப்பது மனித பண்பாட்டை பாதுகாப்பதை மனித வாழ்க்கையை பாதுகாப்பது எனவே அருமையான சகோதரிகளை இந்த ரெண்டு கவனம் செலுத்தினா மூணாவதுக்கு போக நேரம் இல்ல உடுப்பு சகோதரர்களை முதலாவது இந்த நாலாவது ஜிசுல கடைசி ஆயத்தை எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க ஒரு பெண்ணும் ஆணும் மகரம் தனிச்சிக்கலாம் இந்த விளக்கத்தை விளக்கமாகவே பேசுகிறார் வெளிநாட்டு ஒரு பயணம் அனுப்பும் பொழுதோ ஒரு டியூஷன் அனுப்பும் பொழுதோ வீட்டில் விடும் பொழுதோ அந்த இடத்துல யார் இருந்தால் பொருத்தம் அல்லது தனிமையில் விட்டால் பொருத்தம் என்பதை படித்துக் கொள்வதற்கு சூழலை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு தவறிட்டு கவலைப்பட்டு முகங்கள்ல கரைபூசப்பட்டது பெண்களுடைய வாழ்க்கையை புறக்கணித்தனால குரானுடைய சட்டங்கள் இழக்கப்பட்டதுனால அல்லாஹ் பாதுகாப்பானாக எங்களுக்கு நல்ல ஈமான தந்தை நல்ல பக்குவத்தந்தை அல்லாஹுடைய சுர்ப்பு தந்தை எங்களுடைய தாய்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவங்க சொருக்க பெண்களாக அல்லா கபூர் செய்வானாக உண்மையான முத்த பெண்களாக தகுவாதாரிகளை அவர்களையும் எங்களையும் வாழ செய்வானாங்களுடைய பெண்களுக்கு பொருத்தமான நல்ல ஈமானுடைய சூழலை நான் செய்வாக்குவாயாக அம்மாவுடைய பயத்தை ஏற்படுத்திடுவாயாக அதை வழிநடத்தக்கூடிய அமைப்பை எங்களுக்கு தருவாயாக எங்களுக்கு மார்க்கக்கூடிய தெளிவை தருவாயாக யார்தான் நாளை மறுமையில தையூஸ் கொண்ட பட்டியல் எங்களை சேர்த்துறேன் நாயேனே பாதுகாத்து சமூகத்தை பாதுகாத்து இந்த தலை சிறந்த தாய்மார்களை கண்களாக மதிக்கும் நிலையை தந்து அவர்களுக்கு உண்மையான வாழ்க்கையை கொடுத்து உண்மையான தக்குவாதார்கள் அவர்களையும்